நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு துளிக்காக சென்னையிலேருந்து உங்கள் நண்பாலு மேலு குழந்தைகளின் காது வலியை போக்கக்கூடிய எலிய மருந்து என்னென்னு பார்ப்போம் வாங்க இப்போ பனிக்காரம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா காது வழியால் குழந்தைங்க விடாமல் அழிவாங்க அதை போக்குறதுக்கு ஆலிவ் ஆயில் வெது வெதுப்பா தொட்டு பார்த்துட்டு மூணுலேருந்து நாலு சொட்டு குழந்தைங்களோட காதில் விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பஞ்சாலையோ பட்ஜாலியோ தொடச்சிி விட்டுட்டோனாலே காது வலி நீங்கி விடும் என்ன இர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே மீண்டும் சந்திப்போம்